ஒரு முறை நபி செல்லமாக செல்லும் அவர்களுக்கு நான் காட்டு கழுதை ஒன்றை அன்பளிப்பாக கொடுத்தேன் என்னிடம் அதை திருப்பி தந்துவிட்டார்கள் என் முகத்தில் ஏற்பட்ட வருத்தத்தை அவர்கள் கண்டதும் இஹ்ராம் அணிந்துள்ளோம் என்பதாலேயே தவிர உம்மிடம் இதை நான் திருப்பி தரவில்லை இன்று நபி சொல்லாஹு அணிஹின் வல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று எட்டு இரண்டு ஐந்து முஸ்லிம் ஒன்று ஒன்று ஒன்பது